அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் இந்த குரட்பாவில் திருவள்ளுவர் களவின் கண் கன்றிய காதலவர் அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றார் என்று உபதேசிக்கிறார் அதாவது பிறருடைய பொருளை களவாட வேண்டும் என்று பேரார்வம் கொண்டு அதற்காக முயற்சிக்கின்றவர்கள் சாஸ்திரத்திலே சொன்னபடி முறையான வாழ்க்கையை வாழ மாட்டார்கள் இது துறவரையலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த காலத்திலே நம்முடைய நாட்டிலே இருந்த படிப்பு முறை இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வேறு விதமானது பாரத நாடு முழுவதிலும் இந்த சாஸ்திரங்கள் மிகவும் பரவி இருந்தன அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன பாரத நாட்டு மக்கள் அப்பொழுது இருந்த ஜனத்தொகையும் குறைவு என்பதையும் மனதிலே வைக்க வேண்டும் பாரதியார் காலத்திலேயே முப்பது கோடி மக்கள் என்றுதான் சொல்லுகிறார் இன்றைக்கு நூற்றி கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாரதியாருக்கும் உட்பட்ட பல காலங்களை நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் ஜனத்தொகை குறைவாகத்தான் இருக்கும் என்பதை ஒருவாறு நாம் அனுமானித்து புரிந்து அந்த காலத்திலே இந்த பாரத நாடு கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத வாழ்க்கைக்கு நல்ல பயனை தரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகளெல்லாம் உபதேசித்த அறிவு நெறிப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன ஆனால் அந்த காலத்திலும் விருப்பு வெறுப்பு திருட்டுத்தனம் இந்த குணங்கள் மனித சமூகத்திலே இருப்பது இயல்புதான் அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாஸ்திரங்கள் நம்மை வழி இதை மனதிலே வைத்துக்கொண்டு இது போன்ற குரட்பாக்களை நாம் புரிந்து கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காலத்து வாழ்க்கையில் படிக்கின்ற படிப்பு வேறு இருக்கிறது பொருளியல் சார்ந்த கல்வி இது அரையல் அருளியல் சார்ந்த கல்வி அல்ல நம்முடைய பாரத நாட்டு கல்வி அருளியல் அறையியல் சார்ந்த கல்வி அதை பொறுத்துத்தான் பொருளியலை வைத்திருந்தார்கள் இன்றைக்கு அறையியல் அருளியல் எல்லாம் மறுக்கப்படுகின்றன கல்வி சாலைகளிலே அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மதசார்பற்ற அரசாங்கம் அவரவர்கள் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் மதத்தைச் சேர்ந்தவர்கள் கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் அதை சில சமயங்களிலே சமூகத்திலே சிலர் அதை பொருட்படுத்தி பேசுகிறார்கள் பல சமயங்களிலே பலரும் தெளிவாக இந்த விஷயத்திலே இல்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆகவே களவின் கண் கன்றிய காதல் அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் அளவின் கண் நின்று அளவுன்னு சொன்னா பிரமாணம்னு பேரு சமஸ்கிருதத்தில் இங்கிலீஷில் சொன்னா சோர்ஸ் ஆஃப் knowledge, இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலெட்ஜ்னு சொல்லணும் தமிழில் இதுக்கு பேரு காண்டல் அளவை கருதல் அளவை என்றெல்லாம் பேரு அளவைன்னா பிரமாணம் பிரமா அப்படின்னா அறிவு அணம்னா கருவி காண்டல் அளவைன்னா பிரத்யக்ஷப் பிரமாணம் சென்ஸ் பர்செப்ஷன் கருதல் அளவை அப்படின்னு சொன்னா அனுமான பிரமாணம் இன்ஃபுரன்ஸ் இங்க முக்கிய அளவைங்கிறது சாஸ்திர பிரமாணம் சப்த பிரமாணம் இப்ப திருக்குறள் சொல்லியிருக்கிற கருத்துக்கள்லாம் சப்த பிரமாணம் தான் ஏன்னா உடல் வேறு உயிர் வேறு உள்ளத்தை உடையதாக உயிர் இருக்கிறது இறைவன் இருக்கிறார் அறம் என்று ஒன்று இருக்கிறது சமூகத்திலே அறத்தை கடைப்பிடிக்க வேண்டும் அறத்துக்கு மாறாக நடந்தால் துன்பம் வரும் அறத்தை கடைபிடித்தால் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நன்மை ஏற்படும் என்ற ஒரு அறம் ஆழமாக உபதேசிக்கப்பட்ட காலம் ஒரு துறவி வேஷம் போட்டுக் கொண்டு ஒருவர் திருடுதலை செய்வாரேயானால் அவர் சாஸ்திரப்படி வாழ்கின்றவர் அல்ல தனக்கும் சமூகத்துக்கும் அவர் கெடுதல் செய்கிறார் என்ற கருத்தை இங்கே உணர்த்தி இருக்கிறார் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் மனமார்ந்தல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு